प्रपन्न पारिजाताय पाणये कृष्णाय योगी ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா निराशीर யோகீயுஞ்சீத்தமாசி भगवान श्री कृष्णर தியானத்துக்கு பகிரங்க சாதனமாகிய கர்மயோகத்தையும் ஆத்மவிஸ்வாசத்தையும் உபதேசம் பண்ணி தியானத்தினுடைய பிரயோஜனம் சமத்துவம் பரிபூர்ண ராகத்வேஷ அபாவகா முழுமையாக விருப்பு வெறுப்பற்ற தன்மைதான் தியானத்தினுடைய பிரயோஜனம் சூழ்நிலைகள் பொருள்கள் மனிதர்களுடைய உணர்ச்சி தாக்குதல்கள் மனிதர்களின் ஏற்றத்தாழ்வுகள் தாரதமியம் இவைகளில் எதிலுமே இவனுக்கு விருப்போ வெறுப்போ இல்லை வெறுப்பு வெறுப்பு இயல்பாகவே நீங்கிவிடுகிறது தன்னுடைய தன்னுணர்வுக்கோ பிறருடைய தன் உணர்வுக்கோ அணு அளவும் இவன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எல்லோரையும் மதிக்கிறான் அதே சமயம் யாரிடத்திலும் உள்ள நன்மை தீமைகளை குறித்து வெறுப்போ விருப்போ மனதில் உருவாக்கிக் கொள்வதில்லை அடிப்படையான தெளிந்த அறிவு ஆழமான மனதிலே வேரூன்றிவிட்டது அது தியானத்தினுடைய பிரயோஜனம் இப்படி புரிஞ்சுக்கணும் இன்னொரு கோணத்தில் சொன்னால் தியானத்துக்குரிய தகுதியை பெற்ற பிறகு தியானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லிய பிறகு தியானத்திற்குரிய நெறிமுறைகளை அதாவது அந்தரங்க சாதனங்களை இங்கே உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ பத்தாவது ஸ்லோகத்தில் இருந்து தொடங்கி பதினஞ்சு வரைக்கும் தியானத்தினுடைய தன்மையை சொல்லுகிறார் அதாவது தியான சமயத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அதைத்தான் அந்தரங்க சாதனம்னு சொன்னேன் அந்த அந்தரங்க சாதனங்களை இங்கே உபதேசம் பண்ண தொடங்கி யோகி ஆத்மானம் யுஞ்சீத்த யோகியானவன் இந்த இடத்துல ஆத்மானம்னா உள்ளத்தை யுஞ்சீத்த யுஞ்சீத்தனா தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் யோகியானவன் மனதின் துணை தியானம் செய்ய வேண்டும் மனசுல தானே தியானம் பண்ண முடியும் மனம் என்கின்ற கருவியை மெய்ப்பொருடைய ஆழ்ந்து கூடிய தியானத்திலே முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் எப்படின்னா அதற்கு விதிமுறைகளெல்லாம் சொல்லுகிற இரகசி ஸ்திதஹா ஏகாக்கி யத சித்தாத்மா நிராசீகி aparigraha சததம் இத்தனை விஷயம் சொல்கிற அதாவது இரகசியமாக பண்ணணும் தனியாக இருந்து பண்ணணும் எங்காவது மலைகள் குகைகள் போய் பண்றது அமைதியா இருக்கிற இடத்துல போய் தியானம் பண்ணுலமா இருக்கும் தியானத்துக்கு இடைஞ்சல கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்தை விட்டு விலகி இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து போகணும் அது மாத்திரமில்லை யாருடைய துணையும் இருக்கக்கூடாது ஏகாக்கி சொன்ன தனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது அதனால் ஆதிசங்கரர் இந்த ரெண்டு அடைமொழி விசேஷனம் ரகசிஸ்திதா ஏகாக்கி தனியாக பண்ணணும் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் நம்ம தியானம் பண்ணுறோன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தன்னை பெரிய தியான யோகி மாதிரி இன்னொருத்தர்கிட்ட காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தன்னுணர்வு தடிக்குமே தவிர தன்னுணர்வை நீக்க முடியாது ஆகவே நாம் தியான யோகின்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மன அமைதிக்காகத்தான் நம்ம தியானம் பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொருத்தருக்கு நம்முடைய மன அமைதியையோ சந்தோஷத்தையோ நிரூபிக்கிறதுக்காக நம்ம பிறக்கலை இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் சில பேர் நான் பெரிய தியானம் பண்ணுறேன் அப்படின்னு பத்து பேர்கிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் நல்லதில்லை அப்படி பண்ணுகிறவர்கள் உண்மையிலேயே சரியான வழிமுறையை பின்பற்றி தியானம் செய்யவில்லை என்று தான் அதற்கு பொருள் ஆக ரகசியமாக பண்ணணும் யாருடைய துணையும் இருக்கக்கூடாது ஹெல்ப்புக்கு வேணும் இவங்க வேணும் அவங்க வேணும்னு சொல்லி துணி துவைக்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இடம் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறது வந்து நல்லதுன்னு தோணும் ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருந்தால் நமக்கு மனசு நன்றாக தியானத்தில் ஈடுபடும் உண்மையிலேயே மோட்சத்தை விரும்புகிறவன் சரியான வழிமுறையை தெரிந்து கடைபிடிக்கிறவனுக்கு இதில் தெளிவு இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது அதுக்காகத்தான் துறவு வாழ்க்கையே வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள் மேலும் இந்த கருத்துக்களை நாளைக்கு நான் தொடர்ந்து சொல்ல போறேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல் ஹரி ஓம்